பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி அபரோஷ்மாகும் கர்த்தநாம் கழிவதே துக்கம் போகல் போகல் முக்தநாம் எல்லாம் செய்து ஒடிந்ததானந்த மாமே ஆச்சாரியர் சிஷ்யனுடைய கேள்விக்கு இணங்க ஒரு உபதேசம் பண்ணி போறார் இப்போ கடைசியாக பார்த்த விசாரம் என்னென்னா மாயையில் ஏழு நிலைகள் இருக்கிறது மூன்று நிலைகள் அவித்யா மாயை என்று சொல்லப்படும் மற்ற நான்கு நிலைகள் வித்யா மாயை என்று சொல்லப்படும் அதனால இது அவித்யா மாயை என்றும் வித்யா மாயை என்றும் சொல்லக்கூடியது இதெல்லாம் மாயில ஏற்படக்கூடிய ஏழு அவஸ்தைகள் என்று சொல்லி அஜானம் ஆவரணம் விக்ஷேபம் அப்புறம் பரோக்ஷானம் அப்புறம் அபரோக்ஷானம் அப்புறம் துக்க பரமானந்த பிராப்தி அக்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம் பரோட்ச ஜானம் அபரோக்ஷானம் துக்க நிவத்தி ஷோக்க நிவர்த்தி அல்லது துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி ஏழு அவஸ்த இதை பற்றி விளக்கி சொல்லியாச்சு கடைசி பாடலில் பார்த்தோம் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் நான் ஜீவன்கிற எண்ணம் போகிறது இல்லையா அதுதான் துக்க நிவர்த்தி நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டேன் இனிமேல் ஆனந்தத்துக்காக நான் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது யாதொரு சாதனையும் நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அகம் நித்திய முக்தஹா அப்படிங்கிற ஒரு விற்த்தி விற்த்தி இருக்கேன் அதுதான் ஆனந்தாக்கார அது ஆனந்த விற்பி நான் இனிமேல் ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது எதை செய்யணுமோ மோக்ஷத்துக்காக என்ன விஷயம் என்ன சாதனத்தை சாதிக்கணுமோ அதை நான் சாதிச்சாச்சு இனிமேல் நான் ஒன்றும் சாதிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது நாகம் சாதகா நான் சாத்தியம் கிமப்பி நாஸ்தி சாதனசிய அவசியகதா அப்படி நாஸ்தி நான் சாதகனும் இல்லை எனக்கு சாத்தியம் எதுவும் இல்லை எனவே சாதனத்தின் அவசியமும் இல்லை அவசியமும் இல்லை ஆக சாதகன் சாத்தியம் சாதனம் என்கிற பேதமெல்லாம் போயாச்சு அதுக்கு பேர் தான் கிருத்த கிருத்தியத்துவம் செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு அப்படி ஒரு திருப்தி எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டோம் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு அவஸ்தைப்படுறத காட்டிலும் பட்டுருக்காங்க சம்சாரத்தில் உழல்றாங்க ஆத்திய ஆன்மீக வாழ்க்கையில் வந்துவிட்டாலும் இன்னும் நமக்கு செய்ய வேண்டியதுலாம் நிறைய இருக்குங்கிற எண்ணம் இருந்துகிட்டு தான் இன்னும் நமக்கு பக்குவம் நிறைய வரணும் நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு அது வாஸ்தவம் அது வந்து வியாபாரிக திருஷ்டியில் பார்க்கறது ரிலேட்டிவாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எண்டே கிடையாது பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் எதை தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணதுக்கு பிறகு விஷயத்தை புரிஞ்சினதுக்கு பிறகு கவலைப்படாமல் மெதுவாக இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கணும் அனாத்மாவை அனாத்மா இம்ப்ரூவ் ஆனாலும் சரி இம்ப்ரூவ் ஆகாட்டாலும் சரி உங்களை கிடையாது நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒருத்தன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் என்ன ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது என்னை நீக்கவும் முடியாது என்ன முன்னேற்றவும் முடியாது ஏனென்றால் முன்னேற்றமோ பிற்போக்கோ ஆத்மாவுக்கு கிடையாது நான் யார் முன்னேற்றமும் பிற்போக்கும் இல்லாத ஆத்மாவாக நான் இருக்கிறேன்னு புரிஞ்சுட்டாச்சு ஏதாவது சாதனை பண்ணணும்னா எதுக்கு பண்ணணும் மனசுக்காக தான் பண்ணணும் மனசோ சத் சத்தியமானா அது ஒரு மித்தியா வஸ்து அதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது அப்படி தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணின்னு இருக்கலாம் அவ்வளோதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு கவலைப்படாமல் இம்ப்ரூவ் பண்ணணும் கவலைப்பட்டுன்னு இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது அஜ்ஞானி பண்ணுறது நம்முடைய மனசை வந்து நல்லா பக்குவப்படுத்தணும் பக்குவப்படுத்தணுங்கிறது அஜ்ஞானி சாதகன் நல்லவன் அவன் வந்து ட கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு போறலையே போறலையேன்னு நினச்சிட்டு பண்ணின்ட்டு இருந்தான் ஞானியும் கூட விவகாரத்தில் சில விஷயங்கள்லாம் புரியாமல் இருக்கலாம் புரியலாம் கொஞ்சம் காலப்போக்கு ஓ இப்படி பேசியிருக்கலாமோ அப்படி பேசியிருக்கலாமோ இப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டுதான் இருக்கும் அதை வந்து ஞானி வந்து அதன் கூட அவன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடும் விவகாரத்தில் இருந்தால் விவகாரமே வாண்டான்னு விட்டான்னா அது வேறு விஷயம் விவகாரத்தில் இருந்து அவன் டிரான்சாக்ஷனெலாம் வச்சிருந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு முடியுமோ பண்ணிகிட்டே தான் இருப்பான் அதே சமயம் அவனுக்கு புரியும் இதுக்கு முடிவு கிடையாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் அதனால் செய்த முடித்தது அமுடிந்தது ஆனந்தமாமே அதனால் முக்தனாம் எல்லாம் நான் வந்து பரிபூர்ண முக்தனாக இருக்கிறேன் எல்லாம் முக்தனாம் அகம் முக்தஹா எல்லாம் செய்து முடிந்தது செய்ய வேண்டியதுலாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே அதனால் ஒரு மனசில் ஒரு அமைதி ஏற்படுறது ஒரு நிறைவு ஏற்படுகிறது அதுக்கு பேர் தான் ஆனந்தம் இந்த ஜீவ புத்தி போகிறது ஜீவத்வ புத்தி போகிறது துக்க நிவர்த்தி நான் மோட்சத்தை அடைஞ்சுட்டேன் நான் நான் எப்போவும் மோக்ஷ மோக் மோக்ஷஸ்வரூபமாக தான் இருக்கேன் நான் இனிமேல் ஒன்று செய்ய வேண்டியது அவசியமில்லை ஒரு சாதனையும் அவசியம் கிடையாது அப்படின்னு புரிந்து கொண்டிருப்பது தான் அதனால் மனசில் ஒரு அமைதி ஏற்படுகிறது அதுவே ஆனந்தம் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் நேற்று பார்த்துட்டோம் அவருடைய விளக்கத்தையும் படிச்சுட்டோம் இனி அடுத்ததாக நூற்றி பாடல் நூற்றி பக்கம் இது நினக்கரியும் வண்ணம் இது நினக்கரியும் வண்ணம் இப்படி ஒரு திட்டாந்தம் புதுமையாங் கதைகள் பத்து புருடரோட ஆற்றை நீந்தி புருடரோ ராட்சை நீந்தி உதகதீரத்திலேரி உதகதீரத்திலே ஒருவன் ஒன்பது பேரெண்ணி ஒன்பது பேர் தானென்று தசமன்தான் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான் ரொம்ப சிம்பிளாக உனக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறேங்கிறார் இதுக்கு வந்து தச மூடாஹா அப்படின்னு பேர் இந்த கதைக்கு பேர் அதாவது உனக்கு புரியிற மாதிரி நான் வந்து ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் இந்த மாயையில ஏழு அவஸ்தை சொல்லப்படுகிறது இந்த ஏழு அவஸ்தையை புரிய வைக்கிறதுக்கு உனக்கு நான் ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் திருஷ்டாந்தம்னா என்ன நமக்கு தெரிஞ்ச ஒரு சான்று திருஷ்டாந்தங்கிறது எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுங்கிறது கூட உதாரணத்தை தான் சொல்லுவோம் திருஷ்டாந்தம்னு சொன்னால் பிரத்யக்ஷமாக நமக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அனுபவபூர்வமாக பார்த்தது அதை வச்சுன்னு நம்ம யுக்தியை டெவலப் பண்ணணும் அனுமானம் பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் இப்போ திருஷ்டாந்தம் வந்து என்ன தசமூடர்கள் கதை தார்ஷ்டாந்தம் என்னென்னா மாயையினுடைய சப்த அவஸ்தை நமக்கு ஏற்படுற ஏழு அவஸ்தைகள் அந்த தச மூடாகனா பத்து பேரும் முட்டான் கூட புத்திசாலி இல்லை பத்து மூ மடையன்னு அர்த்தம் ஏதோ ஒருத்தனாவது அதில் புத்திசாலி இருக்காண்ணா தசஜனாக அப்படி மூடாகா இது எனக்கு அறியும் வண்ணம் அறியும் வண்ணம்னால் இது நன்றாக ஆன்மா ஒருவனுக்கே ஏழு அவஸ்தைகளும் உண்டாம் என்பது உனக்கு விரோதமில்லாமல் தோன்றும்படிக்கு ஆத்மாவுக்குத்தான் இந்த ஏழு அவஸ்தைகளும் என்று விரோதம் இல்லாமல் தோன்றும்படிக்கு இப்படி இப்படினா இவ்வாறு திட்டாந்தம் திருஷ்டாந்தமாக புதுமையாம் ஒரு கதைகள் ஆச்சரியமான ஒரு கதையினை கேட்பாய் பத்து புருடர் தச புருடர் ஓர் ஆற்றை நீந்தி ஓர் ஆற்றை நீந்தி ஓர் நதியை கடந்து உதக தீரத்தில் ஏறி நதியின் கரையில் ஏறி பரவாயில்ல அதாவது அவர் தமிழ் எழுதினா இவர் சம்ஸ்கிருத்த எழுதுவார் இவர் சம்ஸ்கிருத்தில் எழுதினா அவர் தமிழ் எழுதுவார் உதக்க தீரத்தில் நதியின் கரையில் ஒருவன் ஒன்பது பேர் எண்ணி ஒருவன் நவபுருடர் நவபுருடரை எண்ணி எப்படி அதனோடு அந்நவபுருடரு தான் தசமன் என்று தானே தசமன் என்று அறியாமல் மயங்கி நின்றான் அறியாமல் பிரமித்து நின்றனன் இது ஒன்றும் பெரிய விளக்கம் தேவையில்லை இங்கிருந்து அக்கறைக்கு போனான் எல்லாருமே பத்து முட்டாளும் சேர்ந்து போனான் பத்து முட்டாளும் போகும்போது எல்லாம் சேர்ந்து போயிட்டு இங்கிருந்து நதியை கலந்தாங்க அங்கே போயின உடனே சரி எல்லோரும் வந்துட்டோமான்னு பார்க்கணுமோ இல்லை அதுக்காக அது சரியான இதுதான் ஏன்னா தண்ணியில் நீந்திரபோது இவன் வந்துட்டு பார்க்க முடியாது ஒரு ஒருத்தனை பார்த்துட்டா இருக்க முடியும் இவன் வந்துட்டானா வந்துட்டானா அப்போ நீந்தி அக்கறைக்கு போனதுக்கு தான் எண்ண முடியும் அந்த போன உடனே எண்ணி பார்க்குறான் அத்தான் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் என்ற ஒருத்தர் என்ற போதும் ஒம்பது பேர் தான் இருக்கு ஏன்னா பத்து பேர் முட்டாள் ஒரு தன்னை விட்டுவிட்டு மற்றவன என்றான் மற்றவர்களை மாத்திரம் எண்ணி விட்டு ஐயோ பேர் தானே இருக்கா என்னப்பா ஒம்பது தானே இருக்குது ஒன்பது தானே இருக்குது அப்படின்னு எண்றான் எண்ணி அதனோடு தசமன் என்று அறியாமல் அதில் தான் இதுதான் முக்கியம் அதில் பத்தாவது ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் த தன்னை பத்தாவது ஆள் தானுங்கிறத தெரியாமல் என்ன பண்ணா மயங்கி நின்றான் எங்கே போனான்ப்பா இந்த பத்தாவது ஆளை காணவே பத்தாவது ஆளை காணவேன்னா புரியுறது இல்லை கடைசியில் வரப்போகிறது தத்துத்வம் அசி சிம்பிள் தத்துத்வம் அசி இதிலிருந்தான் என்ன சொல்கிறோம்னா என்ன ஓஷத்தை ஆத்மா அடையணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுவாகவே இதை விட திருஷ்டாந்தம் என்ன சொல்ல முடியும் திருஷ்டாந்தமெல்லாம் சரிதான் சுவாமி ஆனாலும் அப்படின்னா அப்ப என்ன வந்து நீ தச மூடாக இல்லை மகாமூடா ஒரு கதையில் சேர்த்துக்கலாம் உன்னை இதில் சேர்க்கவே முடியாது மூடா நாம் மூடாக மூடேஷு மூடாக அப்படின்னு போட்டுக்க வேண்டியது அரியாதமயலஞானம் அவனில்லை காணோமென்றல் அவன் இல்லை காணோமென்றல் பெரிய வாவரணமாகும் பிழை கொண்டளல் விக்ஷேபம் விஷேபம் நெறியாழன் தசமனுண்டு தசமனுண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை என்ற குறியாக வெண்ணி நெஞ்சிற் கொள்வது பரோட்ச ஜஞானம் கொள்வது பரோட்ச சிம்பிளாக இருக்குது இதெல்லாம் என்னோடய அனுபவம்னு சொல்கிறேன் இது மாதிரி நிறைய இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் கைலாசத்துக்கு போயிட்டுருந்தேன் போகும்போது போகிற வழியில் திடீர்னு ராத்திரி ஏதோ இருட்டு வந்துடுச்சு அப்போது என்னோடய டார்ச்சர் தேடணும்னு பைக்குள்ள டார்ச்சர் நான் தேடுறேன் என் பைக்குள்ள ஒருத்தர் என் நான் தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் டார்ச் லைட் அடித்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் தேடிகிட்டே இருக்கேன் தேடி கொஞ்சம் ரொம்ப இப்படி பார்க்குறேன் எந்த டார்ச் அடித்து காட்டிகிட்டு இருக்கானோ அதுதான் நான் தேடுறது அது எப்படி கிடைக்கும் ஐயோ இதைத்தான் இங்கே தானே இருந்தது அப்படிங்கிற அதை தான் தேடுறேன் தேடுறேன் தேடுறேன் அரை மணி நேரம் தேடிகிட்டுருக்கேன் கடைசியில் பார்த்தா எந்த டார்ச்செலாம் அடித்து காமிச்சுட்டுருக்கானோ அதே இதை தான் தேடின்ட்ருக்கேன் அது மாதிரி இது இதை விட வேறு என்ன திருஷ்டாந்தும் எது எதை தேடுறோமோ அதனுடைய துணையினால் தான் அதை தேடிகிட்டே இருக்கும் அதுதான் விசே விசித்திரம் அது மாதிரி அறியாத மயல் அஜானம் அறியாத மயல் நவபுருடரை நன்றாக பார்ப்பவனாகத்தான் இருந்தும் பிராந்தியினால் நவ புருடரை எண்ணி எண்ணியது எண்ணிய தன்னை தசமனாக அறியாத மயக்கமே அஜானம் அந்த பத்தாவது ஆள் நான்தான் அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் இருந்தானே அதுதான் அஞ்ஞானம் அறியாதயல் அஜானம் அவன் இல்லை காணோம் அவன் எங்கேயோ போயிட்டான்ப்பா காணோம் காணும் பத்து பேரும் சொல்லிக்கிறான் அவர் அவன் இல்லை காணோம் என்றல் தசமன் தான் தசமன் தோன்றவில்லை என்று கூறுதல் பிரியா ஆவரணமாகும் நீங்காத அசத்தாவரணம் அபானாவரணமாம் அசத்தாவரணம்னா ஏற்கனவே சொல்றேன் அதாவது இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது அசத்தாவரணம் அது விளங்கலை இல்லை என்பது அசத்தாவரணம் விளங்கவில்லை இருந்தால் விளங்காதா என்பது அபானாவரணம் விளங்கவில்லைன்னு அர்த்தம் அபானாவரணமா அதனால் பிரியா ஆவரணமாகும் பிழை கொண்டு அழல் விக்ஷேபம் பார்த்தான் ஒரு ஒருத்தர் என்ன என்ன பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணா நம்மளால முடிஞ்ச காரியம் அழுவோம் அப்படின்னா எல்லாம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான் ஐயோ போயிட்டானே போயிட்டானே அந்த பத்தாவது ஆள் காணாமல் போன பத்தாவது ஆளுக்கு ஒம்பது பேரும் சேர்ந்து அழறான் ஒன்பது பேரும் சேர்ந்து அழறானா பத்து பேர் சேர்ந்து அழறான பத்து பேர் சேர்ந்து அழறான் பத்து பேரும் சேர்ந்து காணாமல் போன பத்தாவது ஆளை குறித்து அழுது கொண்டிருக்கான் அதுதான் விக்ஷேபம் கொண்டு அழல் விக்ஷேபம் நதியில் தசமன் இறந்தனன் இன்னும் துக்கமுடையவனாய் அழுதன் முதலியவை விட்சேபமாம் அவன் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் எந்தையோ சொல்லி அழுதுப்பான்னு வச்சுங்களேன் எல்லாம் காணும் அழுதுட்டான் நெறியாளன் பதிகனான ஆப்தன் நெறியாளன்கிறது நெறியாளன்னா அந்த பசிக்கனான ஆப்தன் பசிக்கஹான அர்த்தம் பச்சே கச்சி இத்தி பசிக்க பசிக்கஹான்னா வழிப்போக்க இவங்கெல்லாம் பத்து பேர் அழுதுட்டு இருந்தேன் அந்த வழியா ஒருத்தன் போயின்ட்டு இருந்தான் அவன் வந்து பார்த்தான் ஏன்ப்பா அழுகிறீங்கன்னா நாங்கள் பத்து பேர் சேர்ந்து அக்கறையிலேருந்து இக்கறைக்கு வந்தோம் இக்கறைக்கு வந்தவுடனே ஒரு எல்லோரும் எண்ணி பார்த்தோம் பத்து பேரில் ஒருத்தன் குறையிறான் அதனால்தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சொல்லி அழுதுன்னு இருந்தான் அவன் எண்ணி பார்த்தான் பத்து பேர் இருக்கான் அப்புறம் வந்து அவன் சொன்னான் இல்லைப்பா பத்தாம் அவன் இங்கே தான் இருக்கான் பத்தாவது ஆள் செத்து போகலை அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு அவன் சொன்னான் இங்கே இருக்கான் அப்படின்னா பார் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு மூணுன்னு அவன் எண்ணினான் பத்தியா பத்து பேர் இருக்கீங்க பத்தியா நான் வெளியில இருந்தானே வந்தேன் அப்படின்னு சொன்னேன் நல்ல அது புரிஞ்சுது அது புரிஞ்சுது அவனுக்கு அப்புறம் வந்து துக்கம் நீங்கி போச்சு அப்புறம் இனிமேல் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு அப்புறம் அப்புறம் அந்த போனாங்க அது வேறு விஷயம் கதையை அவ்வளோ நிறுத்திக்கணும் அதுக்கப்புறம் அந்த முட்டாக்களை என்ன பண்ணாங்கன்னு கேட்கக்கூடாது அப்புறம் பரமார்த்த குரு சேஷங்கதை ஆகிடும் நெறியாளன் ஆப்தன்பிக்கைக்குரியவனுக்கு ஆப்தகான் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை தசமன் இறந்திலன் உளன் என்ற கூறிய வச்சனத்தை நெஞ்சில் குறியாக எண்ணிக்கொள்வது அந்த கரணத்தில் நிச்சயமாக கருதி கொள்வது நெஞ்சில் குறியாக எண்ணிக்கொள்வது அந்த கரணத்தில் நிச்சயமாக கருதி கொள்வது பரோட்ச ஜானம் பரோட்ச ஜ்ஞானமாம் என்றவாறு புரியலாம் சிம்பிள் அவனுடைய மாயினுடைய சப்த அவஸ்தை அப்படியே சொல்லிகிட்டே வருவார் அவ்வளோதான் அதே மாதிரி தான் இங்கே திருஷ்டாந்தத்தில் சொல்கிறதான் இங்கே நாம் புரிஞ்சுக்கணும் திருஷ்டாந்தத்தில் எப்படி நெறியாளன் வந்து வழிப்போக்கன் வந்து சொன்னதை வார்த்தையை ஒத்துக்கொண்டு அவர்கள் சிந்தனை பண்ணி பார்த்தார்களோ மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறோம்னா நம்முடைய ஸ்வரூபத்தை தெரியாமல் இருக்கும் சுரூபத்தை தெரியாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை அந்த உண்மையை மறைச்சிருக்கிறது அசத்தாவரணம் அபாவ நான் பிரம்மங்கிறது தெரியலை தெரியலேங்கிறது அஜானம் பிரம்மன் இருந்தால் தெரியாதா இல்லை தெரியலை அப்படிங்கிறது ஆவரணம் தன்னை வந்து ஜீவனாக நினைத்து கொண்டிருக்கிறது விக்ஷேபம் அப்புறம் வந்து குருக்கிட்ட போய் அப்புறம் அவஸ்தைப்பட்ட விக்ஷேபம்னா சம்சார அவஸ்தை தான் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அதுக்கப்புறம் குருக்கிட்ட போன உடனே குரு நீ இல்லை வஸ்து வந்து உண்மையிலேயே பிரம்மனாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் குரு அது வந்து பிரதிபந்தத்தோடு இருக்கு அதாவது சந்தேகத்தோடையும் விபரீதத்தோடையும் இருக்குது அது பரோட்ச ஜானம் அதாவது பரோட்சமாக பரோட்ச ஜஞானம் போல் இருக்கிற அபரோக்ஷானம்னு விளக்கி சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு என்னாகிறதுனா அப்புறம் சந்தேகம் விசாரம் பண்ணதுக்கு பிறகு அபரோட்ச ஜானம் உண்டாகிறது அதற்கு பிறகு துக்கம் நீங்கிறது ஜீவத்தன்மை இந்த காம்ப்ளக்ஸ் எல்லாம் போகிறது சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி இதுக்கு மிடில் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் எல்லாமே போயிடுறது அதுக்கு பிறகு என்னென்னா நிறைவோ நிறைவு அவ்வளோதான் அடுத்த பாடம் புண்ணிய பசிக்கண் பின்னும் ஒன்பதின் புருடரோர் ஒன்பதின்மர் தன்மை எண்ணு நீ தசமனாவை என்னவே தன்னை காணல் என்னவே தன்னை காணல் கண்ணினர் கண்ட ஞானம் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய்போதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதிலையன் தெளிதல் ஆனந்த மாமே ஆனந்த மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்த மாமே புண்ணிய பச்சிகன் புண்ணிய பச்சிக்கன் தர்மமானாய் மார்க்கத்தில் செல்லும் ஆப்தனானவன் திருஷ்டாந்தம் சொன்னால் கூட அதுலேயும் நல்லதை சொல்லணுங்கிற எண்ணம் பெரியவங்களுக்கு நிறைய உண்டு திருஷ்டாந்தத்தில் கூட கண்ட கண்ட திருஷ்டாந்தமெல்லாம் சொல்லக்கூடாது திருஷ்டாந்தத்தில் கூட ஒரு என்ன சொல்கிறது திருஷ்டாந்தத்தில் கூட ஒரு ஒரு ஒழுங்கு இருக்கணும் அதனால் திருஷ்டாந்தத்தை கூட ஜாக்கிரதையாக சொல்ல சொல்கிறாங்க கண்ட திருஷ்டாந்தமெல்லாம் சொல்லிடக்கூடாது நம்ம சொல்லிடுறோம் சில சமயம் திருஷ்டாந்தங்களே சொல்லிவிடுறோம் ஏன்னா லௌகிக ஜனங்களோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியலை பாஷையில் சொல்லணும்னு அந்த திருஷ்டாந்தத்தை சொல்லுவோம் திருஷ்டாந்தம் கூட தர்மமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஒருவேளை அப்படிப்பட்ட திருஷ்டாந்தங்கள் வேறு எதாவது சொல்ல வேண்டி வந்தாலும் கூட அதை ரொம்ப ஒழுங்காக சொல்லணும் நல்ல புண்ணியபதிகன்கிறார் எங்கே என்ன யாத்திரையாக போயின்ட்டுருக்கான் நான் ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு போயின்ட்டு இருக்கான் யாத்திரை போயின்ட்டுருக்கேன் போகிற வழியில்தான் இந்த பத்து முட்டாள்களை பார்த்தான் அங்கே வந்து தான் இப்படி உபதேசம் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சான் அது மாதிரி புண்ணிய பதிகன் இதை அப்படியே குருவுக்கு அப்ளை பண்ணணும் நெறியாழன்னார் புண்ணிய பதிகன்கிறார் இதெல்லாம் குருவுக்கு நம்ம இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை இணைத்து பார்க்க வேண்டும் புண்ணிய பதித்தன் பதிகன் தர்மவானாய் மார்க்கத்தில் செல்லும் ஆப்தனானவன் பின்னும் பின்னரும் புருடர் ஒன்பதன்மர் தன்மை நவபுருடரை என்னும் நீ தசமனாவை என்னவே நீ எண்ணிட்டிருக்கியே அந்த எண்ணுகின்ற நீதான் தசமனாவை தசமனா எண்ணான் நிற்கும் நீயே எண்ணான் நிற்கும் நீ என்ன எண்ணிக்கொண்டிருக்கும் நீயே தசமனாவா என்று உணர்த்தவே என்று உணர்த்தினார் தன்னை காணல் யான் தசமனாகின்றேன் என்று தன்னை அபரோட்சமாக அறிதலே இந்த பரம் பரோட்ச ஞானதிபதி சொல்லல வரும் தம்மை எண்ணும் நீ தசமனாவை எண்ணவே என்னவே அது வரைக்கும் என்னவே திருநெல்வேலியில் என்னவே என்று சொல்ல என்று உணர்த்தவே தன்னை காணல் யான் தசவன் ஆகின்றேன் என்று தன்னை அபரோட்சமாக அறிதலே கண்ணினிற்கண்ட ஞானம் அதிலேருந்து என்ன சொல்லிவிட்டார் பரோட்ச ஜானம் அபரோட்ச ஞானத்தையும் கொண்டுட்டார் சேர்த்துட்டார் அவர் ஒன்னாக்கி விட்டார் அது எல்லாம் பரோட்ச ஞானம் குறியாக வெண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஜஞானம் முதலே வந்து விடுத்தது திருஷ்டாந்தத்தில் முதலே வந்தாச்சு இருக்காம்ப்பா பத்தாவது ஆள் இருக்காம் அப்படின்னு சொன்னது பரோட்ச ஜானம் அதுக்கப்புறம் என்னென்ன அது வேறு யாரும் இல்லை இந்த பத்தில் பத்தையும் என்ற ஒன்பது பேரையும் எண்ணக்கூடிய பத்தாவது ஆளாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அது அபரோட்சஞானமாக ஆகிவிடுகிறது இதையே நீங்கள் தாஷ்டாந்தத்தில் போடுறபோது தான் உங்களுக்கு தெரியும் பிரம்ம அஸ்தி அப்படிங்கிறது அபரோக்ஷானம் பிரம்ம அஸி அப்படிங்கிறது அபரோக்ஷானம் பிரம்ம அஸ்திங்கிறது பரோக்ஷானம் பிரம்மம் இருக்கிறது என்பது பரோட்ச ஜானம் பிரம்மமாக இருக்கிறாய் என்பது அபரோக்ஷானம் அப்படி சொல்லி புரிஞ்சுக்கணும் நீங்கள் பத்தாமவன் இருக்கிறான் என்பது பரோட்ச ஜானம் பத்தாமவனாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிறது அப்புறோக் கண்ணினர் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய்போதல் கரைதல்னா என்ன மலையாளத்தில் கரையிறது அழருது பேர் கரையிறது தான் கரையிறது நமக்கு காக்கை கரையும் தான் தெரியும் கரையிறது சொன்னால் அழருது தூய தமிழ் அவங்க தான் யூஸ் பண்றாங்க அதனால எந்தான கரைது அப்படின்னு அழறதுங்கிறதுக்கு அப்படி தான் சொல்லுவோம் அதனால் கரைதல் போவது நோய் போதல் எப்படி கரைதல் போவதுன்னு அழ அழறது தான் அழுக நீங்கிறது தான் அப்புறம் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தமாமே திடமாகிய முதித்தை உண்டாதலே எ எப்படி முதித்தான்னா முதித்தம்னா சந்தோஷம் வேதத்தில் மோதகா பிரமோதகா சொல்கிறோம் இல்லையோ நல்லா எப்படி எழுதுகிற பாருங்கள் அதாவது தமிழ் தெரியாதவங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியட்டும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் தெரியட்டும் அப்படின்னு எழுதின புஸ்தம் அது அதனால் முதித்தை உண்டாதலே நிரங்குஷ திருப்தியாம் ஏற்கனவே விளக்கி சொல்லிவிட்டேன் எதையும் சாராத பேரின்பமாம் எதையும் சாராத பேரின்பம் எதையும் சாராத பேரின்பம்னு சொன்னால் என்ன அரிசம்னா இந்த இடத்துல வந்து எதையும் சாராத பேரின்பமாக பொருள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம் அது புரிஞ்சுகின்றதுனால மனசில் ஒரு விற்பி இங்கேயும் அதுவும் அவஸ்த ஆனந்தமும் கூட மாயையில் தான் அடங்குகிறது ஆனந்தமய கோஷமானதுனால மாயையிலே அடங்குவதாகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இந்த மாயையினால் ஜீவர்களுக்கு ஏழு அவ அவத்தைகள் உண்டாகும் அப்படிதான் சொல்லப்பட்டது இப்போ மாயைக்குள் தான் ஆனந்தமும் இருக்கு மோட்சம் அடைஞ்சு நம்ம திருப்தி அடைகிறோமே அதுவும் மாயைக்குள் தான் அடங்குகிறது இனி ஸ்ருதி வாக்கியப்படி உபதேசம் பண்ண போறார் ஆசிரியர் தசமனுக்கு போல இதான் திருஷ்டாந்தத்தில் அவர் போட்டுக்கிறது பாருங்க திருஷ்டாந்தத்தில் தசமனுக்கு போல ஆன்மாவனிடத்தும் அஜ்ஞானம் முதலிய சப்தாவஸ்தைகள் பொருந்தும் என்பது கருத்து அவள் தான் முடிச்சுட்டார் இது திருஷ்டாந்தம் சொன்னாலே நிறைய பேருக்கு தார்ஷ்டாந்தம் புரிஞ்சு போயிடும் திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை சாமியப்படுத்தி ரொம்ப விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதி அவர் சுருக்கமாக முடிச்சுட்டார் இது நினக்கரியும் வண்ணம் ஆரம்பிச்சு இந்த அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு மூணு பாடல்களும் மாயையின் ஏழு அவ விளக்குகின்ற திருஷ்டாந்தமாகும் பத்தாமவன் கதையை சொல்லி தசமூடர்களுடைய கதையை சொல்லி இந்த திருஷ்டாந்தத்தை தார்ஷ்டாந்தத்தை திருஷ்டாந்தத்தின் மூலம் விளக்கி இருக்கிறது கேட்குறான் குருநாள் சட்ட திரும்ப கேட்குறான் எனக்கும் கொஞ்சம் அதே மாதிரி ஸ்பஷ்டமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி புரியும்படி கேட்குறான் தசமனுக்கு போல சோகமே சோகமோகங்கள் ஒளிந்து இன்பமடைய என்னை எனக்கு காட்டல் வேண்டுமென சீடன் வினவ ஆசிரியர் ஸ்ருதி வாக்கியப்படி அவனை அவனுக்கு காட்டத் தொடங்கல் அவனை அவனுக்கு காட்ட தொடங்கல் ஸ்ருதி வாக்கியப்படி ஸ்ருதியை சொல்லியிருக்கு தத்துவம் அசி அப்படிங்கிறது இனிமே டாபிக்கே தத்துவம் அசி மகா வாக்கிய விசாரந்தான் தத்துவமசி மகா வாக்கிய விசாரம் போயிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் ஆகுது எண்பத்தி ரெண்டாவது பாட பாட்டு வரைக்கும் எண்பத்தி வரைக்கும் அறுபத்தி ஆரம்பிக்கிறது எண்பத்தி பாடல் வரைக்கும் இந்த தத்துவமசி மகா வாக்கிய விசாரம் நடக்கப்போகிறது கொஞ்சம் இடையில இடையில் இந்த விஷயமே திரும்பத் திரும்ப திரும்ப வேற ஒரு கோணங்களில் சொல்லி விளக்கப் போகிறது கண்டார் போல் தனை கண்டல்லை கண்டியுருமூர்த்தியே நிஜவடி சுச்சி பெரு லட்சியார்த்தம் பெரு லட்சியார்த்தம் தொம்பதம் தற்பதங்கற்கு தற்பதங்களுக்கு அசிபத வைக்கியம் செய்யும் செய்யும் அது தமிழ் நூல்கள் விசாரம் நன்றாகவே உபதேசிக்கப்படுகிறது திருமந்திர திருமூலர் தத்துவசி மகா வாக்கியத்துக்கு தனி டாபிக்காவே கொடுத்திருக்கிறார் அவர் பார்த்தா தெரியும் நம்ம இப்ப தத்துவமசி மகா வாக்கிய விசாரத்துக்குள்ள நுழையரும் இப்ப என்னெல்லாம் டெவலப் ஆயிருக்கு அத்தியாரோப அப்பவாத பிரக்கிரியாவில் வந்து அப்புறம் ஆவரண விஷேபத்தை பற்றி விசாரம் பண்ண போய் அப்புறம் ஆவரணத்தில் ஆவரணத்தில் ஆவரணத்தை பற்றி விஸ்தாரமாக விசாரம் பண்ணி விக்ஷேபசக்தி அனுகூலமாக இருக்குது ஆவரணசக்தி தான் பிரதிக்கூலமாக இருக்குங்கிற விஷயத்தைலாம் சொன்ன பிறகு மாயையில் ஏழு அவஸ்தைகள்னு சொல்லி அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லி டாபிக் முடிஞ்சிருக்கு விஷயங்கள்லாம் முடிக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து இதை தெளிவாக மனசில் பதியறதுக்காக ஸ்ருதி ஸ்ருதியோட பலத்தோட இது வந்து ஏதோ நம்ம நம்ம மனம் போன போக்கில் சொல்கிற விஷயம் இல்லை இது ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கியத்துக்கு எப்படி பெரியவர்கள்லாம் அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நமக்கு இந்த உண்மையெல்லாம் தெளிவாக விளங்கும் என்பதற்காக இது சொல்கிறார் தசபுமான் தனைக்கண்டாற்போல் சர்க்குரு மூர்த்தியே என் நிஜ வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான் சிஷ்யன் சொல்றான் எப்படி பத்தாவது மனிதன் தசபுமான் தனை கண்டாற்போல் தன்னை வந்து தான் பத்தாமவன் என்று தெரிந்து கொண்டானோ அதுபோல சத்குரு மூர்த்தியே சத்குரு மூர்த்தியே குருன்னா என்ன ஞானத்தை உபதேசம் பண்றவர் அஜானத்தை நீக்கிறவர் என்ன அர்த்தம் சன்மார்க்கத்தில் போறவர்னு அர்த்தம் தர்மமான மார்க்கத்தில் போகிற குருன்னு அர்த்தம் ஏ நான் உபதேசத்தை மாத்திரம் கேட்டுக்கோ என்னை பற்றி பார்த்துக்காதே நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னா அப்படி இருக்கணும் அவரும் தர்மமான மார்க்கத்தில் அவர் அனுஷ்டானம் பண்ணணும் அவரும் தர்ம தார்மிக புருஷனாக தர்ம மார்க்கத்தில் உள்ளவராக அவர் இருக்கணும் இல்லை சத்குரு மூர்த்தின்னு சொன்னால் சம்பிரதாய அர்த்தம் சத்துங்கிறதுக்கு சம்பிரதாயம் அறிந்தவர்னு சொல்லலாம் முறைப்படி அவர் குருகிட்டிருந்து இவர் படித்து சொல்கிறார் இவராக சும்மா சொல்லலை சத்துங்கிற சப்தத்துக்கு அப்படிலாம் அர்த்தம் சொல்லலாம் சத்குருன்னு சொன்னால் தர்மமாக தத்துவத்தை உபதேசம் பண்ணுறவர்னு அர்த்தம் தான் தர்மமாக வாழ்ந்து கொண்டு தர்மத்தை ஆச்சரணம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சம்பிரதாயமாக சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டு பாடம் சொல்கிறவர்னு சொல்லலாம் இல்லை சத்குருங்கிற வார்த்தைக்கு குருனாலே போகாதா சத்குருன்னு என்ன அர்த்தம்னா அதுதான் நமக்கு தெரியுமே நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள் சிஷ்யர்களுடைய பணத்தை அபகரிப்பதற்காக சில குருமார்கள் தான் இருக்கிறார்கள் சிஷ்யர்களுடைய ஹதயத்தில் இருக்கக்கூடிய துக்கத்தை நீக்குவதற்குன்னு ஒரு ஸ்லோகமே சொல்கிறது அந்த காலத்திலேருந்து இது இருக்குது எல்லா என்றைக்குமே ரெண்டும் இருக்கத்தானே இருக்கும் போலியும் அசலும் என்றைக்கு இருக்கக்கூடிய விஷயம் இது பகவோ குரவ சந்தி துர்லபா குரவ்சந்தி சிஷிய ஹிருத் தாபஹாரிணா சிஷ்யனுடைய ஹிருதத்துல இருக்கக்கூடிய தாபத்தை நீக்கக்கூடிய குருமார்கள் மிகவும் அபூர்வமானவர்கள் அப்படின்னே ஒரு ஸ்லோகம் சொல்றது துர்லபாக சொல்லுகிறது இல்லை சத்குரு மூர்த்தியே மூர்த்தியே சத்குரு குரு மூர்த்தினா குரு வந்து வடிவமாக இருக்கார்னு மூர்த்தினா ரூபம் இல்லை குருங்கிறது ஒரு தத்துவம் அது தத்துவம் வந்து எந்த உபாதிய ஆக்குப்பை பண்ணியிருக்கோ அந்த உபாதியை வந்து நாம் குருன்னு சொல்லின்னு இருக்கோம் அந்த குரு தத்துவம் வந்து எந்த ஒரு உபாதியை சார்ந்திருக்கோ அந்த உபாதியை நாம் குருன்னு சொல்லி ரூபத்தை ஜபம் பண்ண குருவை வந்து நமஸ்காரம் பண்ணுறோம் மரியாதை காட்டுறோம் எல்லாம் பண்ணுறோம் இப்போ மியூசிக்குன்னா மியூசிக் தானாக இல்லை மியூசிஷன்கிட்ட தான் மியூசிக் இருக்குது பாடுறவன் இசை இசைக்கலைஞனிடத்தில் தான் இசை வெளிப்படுறது இல்லை இசைங்கிறது ஒரு தத்துவம் தான் ஒரு விஷயம் தான் அது இசை வந்து இசைப்பவன் மூலமாக வெளிப்படுறதுனால அவனை நாம் பொழுது பாடுறோம் அவனோட ஃபோட்டோ வைக்கிறோம் மரியாதை பண்ணுறோம் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்போ இசைக்கு மரியாதை பண்ணுறதுனா என்ன பண்ணுறது பண்ணணும் இசை கலைஞனை வழிபடும் அது மாதிரி தான் அந்த குரு தத்துவம் எல்லா விஷயமும் அப்படித்தான் பெரும்பாலும் நம்ம அதை பார்த்தா புரியும் நமக்கு அதனால் அந்த உபாதிக்கு பிராத்தியம் கிடையாது அந்த பர்சனுக்கு பிராத்தியம் இல்லை அந்த பர்சன்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு தான் பிராதான் முக்கியத்துவம் நல்ல ப்ரின்ஸிபல் தான் முக்கியமே தவிர பர்சனாலிட்டி முக்கியம் இல்லைம்பாங்க சொல்லுவாங்க சர்க்குரு மூர்த்தியே என் நிஜ வடிவினை என்னுடைய நிஜமான ரூபத்தை வாஸ்தவமான ஸ்வரூபத்தை யான் காண நான் நன்றாக புரிந்து நீர் காட்டல் வேண்டும் என்றான் கடோபனிஷத்தில் நச்சிகேதான் சொல்லுவான் உம்மால் புகட்டப்பட்டு யான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்மா அது அப்படி ஒரு அந்த வார்த்தை ஏதத்வயா அனுஷிஷ்ட்வயாகம் வராணாம் ஏஷவரஸ்திருத்தீயா ஏதத் வித்யாம் ஏதத் வித்யா இதை நான் அறிய விரும்புகிறேன் அனுஷிஷ்ட் தொயாக துவயா அனுஷிஷ்டா அகம் வித்யாம் உம்மால் உபதேசிக்கப்பட்டு நான் அறிந்து கொள்வேனாக இதுவே என்னுடைய வரங்களுள் மூன்றாவது வரம் அப்படிதான் சொல்லுவோம் அதே மாதிரி சொல்றான் யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான் நான் அதை புரிந்து நீங்கள் உபதேசிக்க வேண்டும் என்றான் அவ இப்படி சொன்ன உடனே இது ஒரு போர்ஷன் சிஷ்யன் வந்து இடையில இடையில் வரணும் முதல்ல அவனும் காட்சிக்கு வரணும் சீனுக்கு வரணும் இல்லாட்டியும் எப்படி இருக்கும் அவரே பேசிகிட்டு இடையில வந்து அது சொல்கிற மாதிரி அப்படி ஒரு உயிரோட்டத்தோடு இருக்குங்கிறதுக்காக இந்த கிரந்தகர்த்தா இப்படி எழுதுகிறார் அது அதில் பண்ணலாம் இங்கே நேரில் கிளாஸ்ல எல்லாம் ஆரம்பிச்சு விடக்கூடாது தசபுமான் தகை கண்டார் போல் மூர்த்தியே என் நிஜ வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான் லட்சியார்த்தம் தொம்பதம் தற்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய் இப்ப தத்துவமசி மகா அர்த்தம் சொல்றேங்கிறார் அது சொல்லும் பொழுது தொம்பதம் தற்பதம் அசிபதம் எப்படி பாருங்க கவனமா போட்டு பாருங்க தொம்பதம் தற்பதம் அசிபதம் கட்கசிபதம்னு இருக்குது தற்பதங்கட்கு அசிபதம் ஐக்கியம் அதாவது ரொம்ப நல்லா வார்த்தை சொல்லியிருக்கார் துவம்பதத்துக்கும் தற்பதத்துக்கும் அசிபதம் எப்படி ஐக்கியம் செய்கிறது என்பதை பற்றி உனக்கு நான் விளக்கப் போகிறேன் இப்போ மகாவாக்கியம் எடுத்துப்போம் தத்து ம் அசி இதுதான் மகாவாக்கியம் எல்லாம் கவனமாக வேண்டிய விஷயத்தை என்ன சொல்ற அசிங்கிற பதம் இருக்கு இல்லையா அசினா என்ன அர்த்தம் இருக்கிறாய் கிராமட்டிக்கலா பார்த்தா இருக்கிறாய் தத்துனா என்ன அதுனா என்ன நீ அது நீ இருக்கிறாய் அவ்வளவுதான் இருக்கு அது நீ இருக்கிறாய் நிறைய பேர் தமிழ்ல சொல்ற போது நீ அதுவாக ஆகிறாய் நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்லாம் சொல்றோம் நீ அதுவாக இருக்கிறாய் அதில் எப்படி இருக்குன்னா அதில் வந்து அதுவாக இதுவாகலாம் இல்லை நீ ஆது இருக்கிறாய் அவ்வளோதான் இருக்கு தத்துவம் ஆனால் உபநிஷத்தை பார்க்கணும் ஏன்னா இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் வர்ற வாக்கியம் அது சாந்தோக்கிய உபநிஷத்தில் வந்து ஸ்வேத கேத்துங்கிற மாணவனுக்கு தன்னுடைய பையன் அவங்க அப்பா உத்தாலகர் சொல்கிறார் பல இடங்களில் இதை பல பல பலவிதமான விஷயத்தையெல்லாம் சொல்லி ஹே த ஹே ஸ்வேதகேதோ தத்துவமசி ஸ்வேதகேதோ தத்துவமசி ஸ்வேதகேத்தோ தத்துவமசி ஸ்வேதகேத்தோன்னு வருகிறது நீ தத்துவமசி அந் அந்த பொருளாகவே நீ இருக்கே சொல்கிறார் ஆழம் விதைய பிச்சு பிச்சு பிச்சு பாரு என்ன இருக்குது கடைசியில் என்ன அதெல்லாம் சொல்லிவிட்டேன் அதுதான் நீங்கிறார் இப்படியெல்லாம் ஒரு ஒரு திருஷ்டாந்தங்களை சொல்லி சொல்லி சொல்லின்னு இருக்கார் வருதில் அப்போ அந்த தத்துவமசி மகா வாக்கியம் வந்து ரொம்ப பிரசித்தமான மகா இருக்கிற மகா வாக்கியங்கள்லாம் அதிப்பிரசித்தமாக இருக்குது அந்த மகா வாக்கியம் அப்போ அந்த தத்துவமசி மகா வாக்கியம் உபதேச மகா வாக்கியம்னு சொல்கிறோம் அது எப்படி நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குறது தத்துவமசிங்கிறது சாதாரணமாக அதை ப இதுக்குன்னே ஒரு புஸ்தமே இருக்குது ஒரு புஸ்தகம் தனியாக இருக்குது தத்துவமசி பிரகரணம்னு சொல்லி ஒரு டாப்பிக்கே பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியர் உபதேச சாஸ்திரியில் தத்துவமசி பிரகரணம்னே பேரு டாப்பிக்கே தனி அப்போ இந்த தத்துவமசிங்கிறது நீ அது இருக்கிறாயங்கிறது அவர் என்ன சொல்கிறார் தொம்பதம் தற்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அப்படிங்கிறார் இதுதான் முக்கியம் தொம்பதத்தையும் தத்பதத்தையும் அசிபதம் ஐக்கியம் பண்ணுகிறதுங்கிறார் அப்போ தத்பதத்துக்கு என்ன அர்த்தம் தொம்பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறார் சுச்சி பெரு லட்சியார்த்தம் லட்சியார்த்தத்தில் லக்ஷயார்த்தந்தான் சுத்தமான அர்த்தம் வாட்சியார்த்தம் வந்து சுத்தமான அர்த்தம் இல்லை அப்படி சொல்றார் சுச்சிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய் அந்த அப்படி சொல்லக்கூடிய அந்த தத்துவார்த்தத்தை உனக்கு நான் புரியும்படி சொல்லுகிறேன் கேட்பாயாக அவரோட விளக்கத்தை படிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் படிக்கலாம் தசபுமான் தன்னை கண்டாற்போல் தசம புருஷன் தன்னை தசமனாக கண்டாற்போல சர்க்குரு மூர்த்தியே என் நிஜ வடிவினை யான் காண எனது நிஜரூபமான கூட்டஸ்தனை பிரம்மமாக யான் அறியும்படி நீர்காட்டல் வேண்டும் என்றான் கூட்டஸ்தன்னா என்ன ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ணியாச்சு அனாத்மா வேறு ஆத்மா வேறேன்னு புரிஞ்சாச்சு இந்த ஆத்மாதான் ஜகத்துக்கு காரணமான பிரம்மன்னு புரியணும் அடுத்தது அப்போத்தான் வந்து சர்வத்திலையும் ஐக்கியம் வரும் இல்லாட்டி அத்வைதம் சித்திக்காது ஆயினால தன் ஆத்மனாத்மா விவேகம் பண்ணி ஆத்மானு புரிஞ்சிட்டாச்சு இந்த இடத்துல கூட்டஸ்தானைனா ஆத்மாவை பிரம்மமாக பிராக்கெட்டில் போட்டுக்கிறார் பிரம்மமாக யான் அறியும்படி நீர் காட்டல் வேண்டும் என்றான் நீர் எனக்கு தேவரீர் தரிசிப்பித்தல் வேண்டும் என்று சீடன் வினவினான் தொம்பதம் தற்பதம் சாமவேத மகாவாக்கியமானது தொம்பத தற்பதங்களின் சுச்சி லட்சியார்த்தங்களுக்கு உபாதி சம்பந்தம் இன்மையில் சுத்தம் பொருந்திய லட்சியார்த்தங்களான சுச்சின்னா சுத்தம்னு அர்த்தம் தூய்மைன்னு அர்த்தம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது என்னன்னா உபாதி சம்பந்தம் இன்மையில் சுத்தம் பொருந்திய லட்சியார்த்தங்கள் எதனால அது சுச்சின்னு சொன்னார்னா சுத்தமானதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா உபாதி ரஹிதமானதுனால உபாதி சகிதமாக இருந்தால் அது அசுத்தம் தான் ஈஸ்வரனுக்கும் சர்வஜத்வாதி உபாதிகள் அசுத்தமே ஜீனுக்கும் அல்பக்வாதி உபாதிகள் அசுத்தமே சர்வக்வாதின் முதலானவைகள் அசுத்தம் தான் கொஞ்சம் அறிந்த தன்மை என்பதும் அசுத்தம் இந்த தத் விஷயத்தை விசாரம் இதுக்குள்ள சுத்தம் இருக்கலாம் ரிலேட்டிவ்லி அது வேற விஷயம் ஆனா வந்து தத்துவ திருஷ்டியில பார்க்கும் பொழுது எல்லாம் அறிந்த தன்மையும் சிற்றறிவும் வாலறிவும் இரண்டும் அசுத்தமே உபாதியோடு கூடியிருப்பதால் அவர் மாயா உபாதியோடு கூடியிருக்கிறார் இவன் அவித்யா உபாதியோடு கூடியிருக்கிறான் ஆயினால் இந்த ரெண்டு உபாதியுமே அசுத்தந்தான் அதனால் சுச்சி பெறும் லட்சியார்த்தங்களுக்கு உபாதி சம்பந்தம் இன்மையில் இல்லாததினால் சுத்தம் பொருந்திய லட்சியார்த்தங்களான கூட்டஸ்த பிரம்மங்களுக்கு அவரும் என்னது சுத்த பிரம்மன் ஈஸ்வரனுடைய அதிஷ்டானம் அந்த அர்த்தத்தில் சொல்றோம் பிரம்மங்களுக்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது நீயாகின்றாய் என்னும் அசிபத பொருளான ஐக்கியத்தை பாகத்தியாக லக்ஷணையினால் ஏற்கனவே நீங்க விவேக சூடாமணியில் பார்த்தாச்சு இருந்தாலும் இங்கே சொல்றார் பாகத்தியாக லக்ஷணையினால் அதெல்லாம் பின்னாடி வரப்போறது ஒரு போர்ஷனை வைத்துக்கொண்டு மற்றொரு போர்ஷனை தியாகம் பண்ண சைத்தன்யத்தை மாற்றம் வைத்துக்கொண்டு தத்துவபோதத்திலையும் பார்த்துருக்கோம் உபாதி விதி விசிஷ்டைத்தியம் லக்ஷியார்த்தா உபாதி விசிஷ்ட சைத்தன்யம் இல்லை உபாதி ரஹித சைத்தன்யம் லக்ஷியார்த்தா உபாதி விசிஷ்ட சைத்தன்யம் வாச்சியார்த்தா தத்துவபோதத்தை போய் திரும்பவும் பாருங்க அதுலேயும் வந்துருக்கு லட்ச லக்ஷியார்த்தம் வாச்சியார்த்தம் தத்துவபோதத்திலையும் சொல்லியிருக்கோம் விவேக சூடாமணியிலையும் சொல்லியிருக்கோம் அதில் ஐக்கியத்தை பாகத்தியாக லக்ஷணையினால் போதிக்கும் அது செய்யும் உண்மை கேளாய் அகுது அங்கனம் போதிக்கும் தத்வார்த்தத்தை உபதேசிப்போம் கேட்பாய் என்றவாறு நமக்கு வந்து விஷயம் புரிஞ்சதுனால இது இருக்கும் ஆனாலும் சாஸ்திரத்தில் வந்து இதை வந்து நிதானமாக சொல்கிறது வழக்கம் இந்த போர்ஷன் வந்தாச்சுனாலே அது மெதுவாக நிதானமாக தான் உபதேசம் பண்ணுறது அது தத்துவமசிங்கிற மகா அர்த்தம் பண்ணால் புரிஞ்சுட்டு சுத்த சைதன்யந்தான் புரிகிற போகிறது ஆனால் அது புரிகிறதுக்கு முன்னாடி விவகாரத்தில் நாம் எப்படிலாம் அர்த்தம் பண்ணியிருக்கோங்கிறத சொல்லித்தான் சொல்லி ஆகணும் இது ஒரு ஒரு வரத்தான் செய்கிறது இந்த கிரந்தத்தில் நாம் இதை பார்க்குறோம் உங்களுக்கு விஷயம் தெரியும் வாலறிவுக்கு ஆதாரம் பேரறிவு சிற்றறிவுக்கு ஆதாரம் பேரறிவுன்னு சொல்லி சுத்த செய்தன்யுன்னு சொல்லி அர்த்தம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த பாட்டில் இருக்கிறபடியே நாம் அர்த்தம் தெரிஞ்சுன்னு போகணும் அதில் சுற்றி பெரு லக்ஷ்யார்த்தம்னு சொல்கிற போது அதுக்கு அர்த்தம் தெரியணும் சுச்சி பெருன்னா என்னர்த்தம் உபாதி சம்பந்த ரஹிதமான ரஹிதமான சைதன்யத்தை குறிக்கக்கூடியது தான் லக்ஷ்யார்த்தம் உபாதி சகிதமாக இருந்தால் அர்த்தம் இல்லை உபாதி ரஹிதம் உபாதி ராகித்யமே லக்ஷியார்த்தத்துக்கு வரும் உபாதி ராகித்ய ஸ்வரூபம் உபாதி ரஹித ஸ்வரூபந்தான் லக்ஷியார்த்தத்துக்கு பொருந்தும்னு சாமவேத மகாவாக்கியம் தோன்றா எழுவாய் துவம் என்பதற்கு நீ என்று பொருள் தத் என்பதற்கு தோன்றா எழுவாய்னா என்ன அர்த்தம் அப்படியே நிற்கிறதுன்னு அர்த்தம் ஒன்று வந்து கர்த்தாவோ கிரியாவோ அர்த்தம் தத் என்பதற்கு அதுவென்று பொருள் அசி என்பதற்கு அது நீ ஆகின்றாய் என்று பொருள் பதத்துக்கு அர்த்தத்தோடு உள்ளதாய சம்பந்தம் விற்தி எனப்படும் அவ்வத்தி இருவகைத்து ஒன்று சக்தி விற்த்தி மற்றொன்று இலக்ஷணா விருத்தி கடபதத்தில் கேட்பவனுக்கு கலசரூபமாகிய அர்த்த ஜஞானத்தை உண்டு பண்ணத்தக்க சாமர்த்தியம் சக்தி விறத்தியாம் அப்படியே பட்டபதத்திலும் கேட்பவனுக்கு வஸ்திர ரூபமாகிய அர்த்த ஜானத்தை உண்டு பண்ணத்தக்க சாமர்த்தியம் சக்தி விறத்தியாம் இவ்வாறே சர்வ காண்க சக்தி ஆற்றல் என்பன ஒரு பொருட்கள் இப்போ ஒரு சப்தத்தை யூஸ் பண்ணின உடனே மனசில் ஒரு எண்ணம் உண்டாது ஒரு ஜெகந்நாதன் சொல்லிட்டோம் சப்தத்தை யூஸ் பண்ணும் இப்போ ஜெகநாதன்கிற சப்தத்தை யூஸ் பண்ணின உடனேயே உங்களுக்கு உடனே அந்த ரூபம் ஞாபகத்துக்கு வந்துவிடும் அந்த ரூபம் வந்துடுறதோ இல்லையா ஜெகநாதன் சொன்ன உடனே அந்த ரூபம் ஞாபகம் தோணும் ஜெகநாதன் அவங்களுக்கு என்ன தோணும் ஜெகநாதன் ஒரு பிரம்மச்சாரி இருந்தார் அப்படின்னு அவரோட அந்த விற்பி நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்போ அந்த சப்தம் அந்த விற்த்தி உடனே வர்றது வந்து அதுக்கு பேர் வாட்சியார்த்தந்தான் இந்த ரூபந்தான் நான் வந்து இந்த ஜெகந்நாதனை சொல்லலைப்பா ஜெகநாதனை சொன்னேன்னா நான் ஜெகந்நாதனை சொன்னேன் ஜெகதஹாநாதஹா பகவான் சர்வேஸ்வரஹா மகாவிஷ்ணு அப்படின்னு தான் சொல்கிறேன்னு அது என்ன அர்த்தம்னா எல்லாம் ஜெகநாதனுக்கு தான் தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ ஜெகநாதனுக்குத்தான் தெரியும்னா சாமி வந்து ஜெகந்நாதனுக்குத்தான் தெரியும் சொல்லிகிட்டு இருந்தார் உள்ளேனு வெளியில் சொல்லுவான் நான் வந்து ஜெகநாதனுக்கு தான் தெரியும் அப்படின்னு நான் சொல்கிற போது வெளியில் ஒருத்தன் கேட்குறான் கேட்டவுடனே சுவாமி சொல்லிட்டுருக்கார் ஏன்னா எப்போவுமே இப்படியே சிந்திச்சிட்டு இருக்கிற ஆளுக்கு எப்படி தோணும் அப்படி தான் தோணும் அதனால் வந்து அந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஜெகநாதனுக்கு தெரியும்னு சொல்லிட்டாருனா நான் ஜெகந்நாதனுக்கு தெரியும்னா இந்த ஜெகந்நாதன் இல்லைப்பா அந்த ஜெகநாதன் அப்போ என்னோடய விற்பி அப்போ என்னாச்சுன்னா நம்ம மனசில் உண்டாகிற விறத்தி ஒரு விற்த்தி என்னது சக்தி விற்த்தி சக்தி விறத்திக்கு பேர் வாச்சியார்த்தம் இல்லை லாங்குவேஜ் மாத்திராங்க அவ்வளோதான் சக்தி விற்பிக்கு பேர் வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம்ங்கிறது என்னது அது லக்ஷணா விற்பி அந்த விற்பி அந்த சப்தத்தை சொன்ன உடனே பதத்துக்கு அர்த்தத்தோடு உளதாய சம்பந்தம் விற்பி ஏதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு உங்களுக்கு பொருள் ஒரு விறத்தியை சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதாவது ஒரு பேரை சொன்னுமாட்ட அவங்களுக்கு என்ன புறப்பொரு எல்லாம் எங்கள் மாமியார் தான் காரணம் மருமக தான் காரணம் அதுதான் காரணம் இதுதான் காரணம் ஆயிரம் துக்கத்துக்கு எதையோ ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கோமே எதாவது இது தான் பிரச்சனை ஊர் பிரச்சனை இதுதான் பிரச்சனை தெரு பிரச்சனை ஃபோன் தான் ப்ராப்ளம் என்னத்தையாவது கவர்மெண்ட் தான் பிரச்சனை முடிஞ்சு முடிஞ்சதுன்னா கடவுள் எல்லா துன்பத்துக்கும் காரணம் எல்லாத்தையும் எல்லா வெளியில் போட்டுருக்கும் இவன் வெளியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கு இவன் யோகிக்கு இன்னொரு ப்ராப்ளம்னா இவன் தலையவனுக்கு ப்ராப்ளம் என்ன நான் உள்ளே இவன் என்ன சொல்கிறேன் உள்ளே இருக்கிற விறத்தி தான் பிரச்சனை இந்த விறத்தியெல்லாம் சரி பண்ணிடணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து விற்த்தி தான் தகராறு பிடிச்சிதான் இருக்குது சொல்லி எல்லா விறத்தியும் எனக்கு வந்து இவன் என்ன பண்ணுறான்னா எனக்கு நல்ல மோசமான விறத்தியும் வேண்டாம் நல்ல விறத்தியும் வேண்டாம் அதனால் என்ன பண்ணுறேன் நெருமை கல்பக அது அவனுக்கு அதில் ருச்சி இருக்குது அதனால் அவனுக்கு விறத்தி ப்ராப்ளம் யோகிக்கு அஜ்ஞானிக்கு பாஹிய விஷயங்கள் துக்கத்துக்கு ஏற்றுங்கிறான் இந்த யோகி யோகி இப்போ அதுக்காக ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப கண்டனம் பண்ணுறதுன்னு நினைக்காது இந்த யோகி என்ன பண்ணுறான்னா இவன் அந்தகரண விறத்திகளே இவனுக்கு சத்ரு அதனால் அந்தகரண விறத்தியை சரி பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லி எல்லைக்கு மீறி அதுக்காக பண்ணக்கூடாது அளவுக்கு மீறி இப்போ அதுக்காக வேண்டிய நம்ம சுச்சுவேஷனை மாற்றிக்கிறோம் நமக்குன்னு ஒரு இடம் பார்த்துக்குறோம் வெளியிலேயும் கூட புறத்துலேயும் கூட நாம் என்ன பண்ணுறோம் மாமியாருக்கு மருந்து பிரச்சனையாக இருந்தால் நீ இருக்கிற இடத்துல இருக்கிறோம்மா நான் இருக்கிற இடத்துல இருக்கேன் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறோம் அதெல்லாம் நியாயம் தப்பு கிடையாது அதெல்லாம் பண்ண வேண்டிதான் அப்படி இப்படி அங்கே அங்கே இருங்கோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வெளியில் அட்ஜஸ்ட் பண்ணுறது தோஷம் முடியும் அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்கே இருந்தாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னா என்ன பண்ண அது மாதிரி விற்த்திகள்லாம் வந்து இருந்தாலும் என்ன இருந்தாலும் விறத்தி விற்த்தி தாங்க இடைஞ்சல் இடைஞ்சல் தான் அதனால் விறத்தியவே நான் இது பண்ணிடணும்னா விற்தையாக பஞ்சத்தையாக கிளிஷ்டாக அக்ளிஷ்டாக போட்டு பிரித்து பண்ணிகிட்டு இருக்காங்க கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா இவன் போயிடுறான் விற்த்தி ஜென்மத்துக்கு தொடருது தொடர்ந்துகிட்டே இருக்குது விற்பி கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்குது அதனால் ஒரு சப்தத்தை சொன்னால் எதுக்கு சொல்கிறேன் நான் இதில் இருந்தோ இதுக்கோ போனேன் இதில் சம்பந்தம் உள்ள விஷயந்தான் இந்த விற்பிங்கிறது நம்ம எல்லோருக்கும் இருக்குது பதத்துக்கு அர்த்தத்தோடு உள்ளதாய சம்பந்தம் விறத்தி எனப்படும் ஒரு பதத்தை சொன்ன மாத்திரத்தில் நமக்கு அர்த்தத்தோட சம்பந்தம் உண்டாயிடுறது மனசில் மனசில் உண்டாயிடுது துளசி செடி வில்வமரம் நல்லதா சொல்லுவோமே வில்வமரம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னா உங்களுக்கு உடனே என்ன ரூபம் வரும் ஆ நம்ம சுவாமி தட்சிணாமூர்த்தி ஞாபகத்துக்கு வந்துடும் உடனே அந்த சப்தத்தை சொல்ல சொல்ல சொல்ல விநாயகர் தர்ம சொர்ணகாளீஸ்வரர் எதை சொன்னாலும் சரி சரஸ்வதி நதி இப்படி எதை சொன்னாலும் அந்த உடனே அந்தந்த அந்த விற்பி வந்தது பதத்துக்கு ஒரு பதத்தை சொன்ன உடனே அர்த்தத்தோடு உள்ளதாய சம்பந்தம் விற்பி எனப்படும் அவ்வத்தி இரு வகைத்து அந்த விற்பி ரெண்டு வகைத்து அதனால தான் ஒரே விஷயத்த சொல்கிறபோது ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறபோது ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறான் இல்லையா ஒரே விஷயத்தை சொல்கிற போது கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறவங்க ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறான் இன்னொருத்தம் வந்து இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கிறான் சில பேருக்கு பதந்தான் தெரியும் அர்த்தமே தெரியாது விறத்தியே உண்டாகாது விறத்தியே உண்டாகாது இப்போ திடீர்னு வந்து நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கணும் கிட்ட போய் அவன் வந்து சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லி பாருங்க அவன் வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாது சர்வேஸ்வ அப்படின்பாவான் அவனுக்கு ஏதாவது சர்வேஸ்வரன் சொன்னால் ஏதாவது விற்த்தி உண்டாகுமா நீங்கள் ஏதாவது பகவானோட ரூபத்தை ராமன் கிருஷ்ணன் சொல்லி பாருங்க எதாவது விற்பி உண்டாகும் அவனுக்கு அவனுக்கு கேவல பதம்தான் பதம் வந்து விற்த்தியை உண்டு பண்ணாது ஞாபகம் வச்சுங்க பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சாத்தான் விற்பி வரும் அதனால்தான் வேதாந்தம் வந்து பதமாகவே இருக்குது நிறைய பேருக்கு விற்த்தியே வரமாட்டேங்க நிறைய பேருக்கு வேதாந்தம்லாம் பதமாகவே இருக்குது விற்பி வந்தால் தானே நீ பிரமமாகிறாய்ங்கிறது ஒரு பதம் அந்த பதத்துக்கேற்ற விற்பி உண்டாகணுமே மனசில் பிரம்மமாகறாயின்னு வேதங்களில் படித்தேன்னா அந்த விறத்தியே வல்லியே நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற விறத்தி வரணுமே வந்தால் தானே அந்த பதத்துக்கு பிரயோஜனம் ஆ பதம் தெரிஞ்சால் மாத்திரம் போகாது பதத்துக்கு அர்த்தமும் தெரிஞ்சால் தான் ஹயத்தில் விற்த்தி ஏற்படும் சில சமயம் விபரீதமாக புரிஞ்சுடுவோம் தப்பாக வேறு புரிஞ்சுடுவோம் அதுக்கு அதாவது அதுக்கு அதான் புரிஞ்சுட்டால் பரவாயில்ல அதான் வேறு விதமாக புரிஞ்சுக்கிறது லட்ச லட்ச அர்த்தந்தான் இப்போ வந்து எங்கே இருக்குங்க உங்கள் ஆசிரமம் அந்த சத்திரப்பட்டிக்கு ஓட்டு மேலே இருக்குங்கன்னா சத்திரபர்த்தி ரோட்டு மேலே இப்படிப்பா இருக்கும் ரோட்டு ஓரமாக தானே இருக்க முடியும் ரோட்டு மேலே இருக்குன்னா இங்கெல்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க ரோட்டு மேலே இருக்குன்னா நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க ரோட்டு மேலே இருக்குங்க வீடு எப்படின்னா ரோட்டு ஓரமாக இருக்குது வீடு அதுதான விஷயம் இப்போ ரோட்டு மேலேயே இருக்குங்கிற பதம் வந்து உங்கள் மனசில் என்ன விறத்தியை உண்டு பண்ணணும் சாதாரணமாக எப்படி உண்டு பண்ணணும் அது இப்படி நீங்கள் உடனே ரொம்ப அப்போ தான் பத பண்ணி அவன உடனே அப்படியே நமக்கு அப்படி தான் தோணும் அப்போ நம்ம நம்ம தான் அர்த்தம் பண்ணணும் லட்சியார்த்தம் பண்ணணும் ரோட்டு மேலே இருக்குன்னா ரோடு உரமாக இருக்குதுன்னு நாம தான் அர்த்தம் பண்ணிக்கணும் அதான் லட்சியார்த்தம்னு பேர் வா அதனால தான் விற்த்தி இரண்டு வகைத்து ஒன்று சக்தி விற்த்தி சக்தி விற்பிக்கு தான் இன்னொரு பேர் வாச்சியார்த்தம் மற்றொன்று லக்ஷணா விர்த்தி லக்ஷணாவிருத்திங்கிறது என்ன லட்சியார்த்தம் கடபதத்தில் கேட்பவனுக்கு கலசரூபமாகிய அர்த்த ஜானத்தை உண்டு பண்ண தக் தக்க சாமர்த்தியம் சக்தி விறத்தியாம் கடபதம் கடப்பதம்னால் என்ன குடம் என்ற சொல்லில் நம்ம இதெல்லாம் தமிழில் எழுதணும் குடம் என்ற சொல்லில் கேட்பவனுக்கு கலசரூபமாகிய அந்த கலசரூபமாகிய அர்த்த ஜானத்தை உண்டு பண்ணத்தக்க சாமர்த்தியம் சக்தி அந்த பதத்துக்கு இருக்குது அந்த பதத்துக்கு அந்த விறத்தியை உண்டு வாச்சியார்த்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது உள்ள மனசுக்குள்ள ஒரு விறத்தியை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்குது வந்து பணம் அப்படின்னு உடனே ஒரு விறத்தி வந்து விடுறது எதை சொன்னாலும் தெரியாது ஒரு விற்த்தியை உண்டு பண்ணி அந்த பதத்துக்கு அந்த சக்தி இருக்கு அதனால தான் வருது பதத்துக்கு இந்த சக்தி இருக்கிறதுனால பதத்துக்கு சக்தியை உண்டு பண்ணுறான் பேர் நீங்கள் என்ன இருந்தால் நான் சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பார் அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது பாருங்கள் அப்போ பதத்துக்கு சக்தி இருக்குன்னு புரியுறதில்ல அதனால தான் சக்தி விரத்தி நாவினால் தீயினார் சுட்டமுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என் வாழ்க்க முடிகிறவன் என் சாகர வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன்மா நல்லது சாக எத்தனையோ மறக்கணுங்கிற போது வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன் நீ அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாரு குரு எத்தனையோ உபதேசம் பண்ண அதெல்லாம் மறந்து போயிடுச்சு அதனால் அது சொன்ன வார்த்தையை மாத்திரம் நான் மறக்கவே மாட்டேன் சொல்லி ஞாயம் வச்சு அந்த சக்தி விற்த்தி அது பலமானது அந்த சக்தி விற்த்தி அப்புறம் அந்த சக்தி விர்த்தியம் அப்படியே பட்டபதத்திலும் கேட்பவனுக்கு வஸ்திர ரூபமாகிய அர்த்த ஜானத்தை உண்டு பண்ணத்தக்க சாமர்த்தியம் சக்தி விர்த்தியம் அப்புறம் கட்ட இதனால தான் நார்த் இந்தியாவிலாம் கடுபடு அப்படிம்பா எதுக்கு எடுத்தாலும் கடுபடு கடுபடுன்னா என்ன கட அது வந்து பழக்கத்தில் வந்து நார்த் வட வடநாட்டிலலாம் வந்து கடுபடு ஹோகையா அப்படிம்பா எல்லாத்துக்கும் கடுபடு அப்படி ஒரு பழக்கத்தில் வச்சுருக்காங்க அவங்க கட பட்டம் இவ்வாறே சர்வ பதார்த்தங்களும் காண்கண்டார் அவர் ரெண்டு உதாரணத்தை மாத்திரம் ரெண்டே ரெண்டு மாத்திரம் சொல்லிவிட்டு கட படத்தை மாத்திரம் அதனால தான் இவர் சொல்கிறார் தாய்மான் ஒரு பாட்டில் வரும் கற்றதும் கேட்டதும் கடப்படவென்று ஒரு பாட்டே பாடிவிட்டு வருது கேட்டதும் எதுக்கு நான் கடப்படம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்காவா கற்றதும் கேட்டதும் நான் மோக் அடைய வேண்டாமாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் கேட்டதும் கடப்படவென்று உருட்டுதற்கோ வந்து அவ்வளோ பிரசித்தமாக ஒரு ஒரு பாஷ்யமே இருக்கு அதுக்கு பேரே கடபாஷ்யம்னே பேர் ஹடபாஷ்யம்னு பேர் பகதாரண்யத்தில் சங்கராச்சாரியார் ஒரு பெரிய வியாக்கியானம் பண்ணுறார் முழுக்க குடம் மண்ணு பெரிய வியாக்கியானம் குடம் மண்ணை வச்சுக்கிண்டே எழுதின்னு போவார் அதனால் அதுக்கு பேரே கடபாஷ்யம்னே பேர் குடத்தை திருஷ்டாந்தமாக வைத்துக்கொண்டே பேசுகிற போர்ஷன் அப்ப இவ்வாறே சர்வ பதார்த்தங்களிலும் காண்க எல்லா பதார்த்தங்களிலும் தருங்க சக்தி ஆற்றல் என்பன ஒரு பொருட்கொற்கள் இப்படி கடைசியில் சொன்னார் சக்தி ஆற்றல் சக்திங்கிறது சம்ஸ்கிருதம் ஆற்றல் என்பது ஆற்றல் வலிமை பலம் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பொருட்கொற்கள் இந்த சக்தி இருக்கிறது இவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சுகின்றிருக்கோம் இந்த இந்த இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ லக்ஷ சக்தி விற்த்தி லக்ஷணா விர்த்தி இதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறது ரொம்ப முக்கியம் சக்தி விரத்தி லக்ஷணாவி சக்தி விரத்திங்கிறது வாட்சியார்த்தம் லக்ஷணாவிருத்திங்கிறது ரோட்டு மேலே இருக்குங்கிறது ரோட்டு மேலேயே வீடு இருக்குங்கிறது சக்தி விரத்தி அப்புறம் வந்து யோசிச்சு பண்ண சக்தி விறத்தி எடுத்துகிட்டு லக்ஷணாவிர்த்தி எடுத்துக்கிறோம் அது தர அர்த்தத்தை டைரக்டாக எடுத்துக்காமல் நேரடியாக வேறு அர்த்தம் பண்ணிக்கிறோம் அது மாதிரி நீயும் ஈஸ்வரனும் ஒன்றுங்கிற போது அது எப்படி ஒன்றாக இருக்கக்கூடிய சக்தி விற்த்தி வந்து தப்பாக இருக்குது லக்ஷ லக்ஷணா விருத்தி வந்து சரியாக இருக்குது நானும் பிரம்மனும் ஒன்றுங்கிறது லக்ஷணாவிருத்திப்படி கரெக்ட் ஆனால் சக்தி விற்திப்படி சரி வரல சக்தி விற்த்தி சரியாகாத இடத்துல தான் லக்ஷணாவிருத்திக்கு போகணும் சக்தி விரத்தியே சரியாக இருக்கிற போது நாலு நிமிஷம் இருக்குது சுவாமின் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா அது சாதாரண அர்த்தத்துக்கு சாதாரணமாக சொன்னதுக்கு சாதாரணமாக தான் நான் போகணும் அங்கே மால்ட்டு ரெடியாக இருக்கான் சாப்பிட போடணும் மால்ட்டுன்னா என்ன வேறு ஏதோ அர்த்தம் வச்சுருக்கேன் போல் இருக்கே அப்படின்னா ஒரு எல்லோரும் ஒரு ஏன்னா அவங்கவுங்க அவங்கவங்களுடைய ஓன் லாங்குவேஜ்லாம் சிலதெல்லாம் இருக்குது சத் சங்கத்துக்கு போகலாமான்னா சாப்பிட போகலாமான்னு அர்த்தமாக அப்படி சொல்கிறாங்க சில பேர் நான் பார்த்தேன் குரு பூஜைன்னு போட்டிருந்தது நாராயணகுரு ஆசிரமத்தில் இந்த கேரளாவில் நாராயணகுரு ஆசிரமத்தில் குரு பூஜை ஏழு ரூபான்னு போட்டிருந்தது கடைசியில் குரு பூஜைன்னு தெரியுமா சாப்பாடு நிஜமாக குருவுக்கு முன்னாடி இன்றைக்கு போய் பாருங்கள் நீங்கள் அவங்க அவங்க ஆசிரமத்தில் குரு பூஜை ஏழு ரூபான்னு கொடுங்க குரு பூஜைக்கு ஏழு ரூபா போட்டுருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தோம் கடைசியில் பார்த்தா சாப்பிட்ற இடத்துல குருவுக்கு ஒரு படம் வச்சு சா அவருக்கு முன்னாடி நேவேத்தியம் பண்ணிட்டு போடுறாங்க அதனால் குரு பூஜை ஏழு ரூபா நம்ம நம்ம குரு பூஜைன்னு நினைத்தோம் குருவுக்கு பூஜை நம்ம நினச்சிட்டுருவோம் அங்கே லட்சியார்த்தம் வேறு இது மாதிரி நிறைய விவகாரத்தில் இன்றைக்கி போய் பியூஸ் நியூஸ் பேப்பர் திரும்பி திருப்பி பாருங்கள் உங்களுக்கு சக்தி விர்த்திக்கும் லட்சணாவிறத்திக்கும் ஈஸியாக அர்த்தம் புரிஞ்சு முழுக்க பேப்பர் முழு பார்க்க லக்ஷணாவி தான் நாளைக்கு திரும்பவும் இதை பற்றி மேலும் விசாரம் பண்ணுவோம் எனதுள்ளே நின்று ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவி கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஈஷரோ குருராத்மேதி மூதவி வோமவது வப்தேயிணா மூர்த்தே நம ஓம் ஷாதி ஓ